فقال الله سبحانه وتعالى في محكم التنزيل بعد اود بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم <تصفيق> ان الله يأمر بالعدل والاحسان وايتاء ذي القربى وينها عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون صدق الله مولا العالمين وقال نبينا عليه الصلاه والسلام ان الايمان بضع وسبعون شعبه கூடிய அவனை போற்றுகின்றோம்யில சன்மார்க போதர் சர்தாரே துவால முகமது முஸ்தபா சலாஹு அலிஹ் வசல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களது வாழ்க்கை வழிமுறைகளை அணுவனுவாக எடுத்து நடந்த ஒவ்வொருத்தர் மீதிலும் சலாத் என்னும் கருணையும் இயற்றம் உண்டாவதாக என்று வேண்டியதன் பின்னர் இந்த புனிதமான ஜுமாயினுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி உடனும் உடையும் சுத்தமாக இருக்கக்கூடிய நிலைமையிலே அத்திக்காப்புடைய நியத்திரன் அவ்வாஹுடைய இல்லாமல் இந்த பள்ளி வாயிலே வந்த மறந்திருக்கக்கூடிய நல்லடியார்களே அபஹான என்னென்ன விடயங்களை எமது வாழ்க்கையை எடுத்து நடக்கும்படி கட்டளையாக பிறப்பித்திருக்கின்றன அப்படியான ஒவ்வொரு விடயங்களையும் எம்மால் இயன்ற அளவு முயற்சி செய்து எடுத்து நடக்கும்படியும் எதை விட்டு தவிர்த்து நடக்கும்படி ஹராம் என்று தடுத்திருக்கின்றன தடை கட்டளை எதிர்த்திருக்கின்றன அப்படியான ஒவ்வொரு காரியங்களை விட்டும் நூத்துக்கு நூறு முற்று முழுதும் தூரமாக இருக்குமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் முசியத்தும் நுசிஹத்தும் செய்து கொள்ளுகின்றேன் கணியத்துக்குரிய இஸ்லாமிய நெஞ்சங்களே தாய் நாட்டை நேசிப்போம் தாயக பூமியை வளர்த்திருப்போம் என்ற தலைப்பிலே இந்த சொத்துபாவை நோக்குவோம் அன்புக்குரியவர்களே நாம் இருக்கக்கூடிய இந்த வருடம் இரண்டாயிரத்தி முதலாவது மாதம் கடைசி பகுதியிலே இருக்கின்றோம் நம் எல்லோருக்கும் தெரியும் நாம் எதிர்நோக்கக்கூடிய பிப்ரவரி மாதம் நான்காம் திகதி இந்த நாட்டினுடைய எழுபத்தி மூணாவது சுதந்திர தினமாக இருந்து கொண்டிருக்கின்றது அன்புக்குரியவர்களே அந்த அடிப்படையிலே இந்த கட்டத்திலே அதனை நினைவு கூறி நாம் இந்த கட்டங்களிலே எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்க்கையை எவ்வாறு திருப்பி அமைக்க வேண்டும் திருப்பு முனையை நாம் உண்டாக்கி வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு சில விடயங்களை இந்த இடத்திலே அது மிகவும் சால பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் அன்புக்குரியவர்களே அல்லாஹுடைய ஏற்பாடு நாம் இந்த நாட்டினுடைய இந்த நாட்டிலே நாம் வளரக்கூடியவர்கள் எனவே இந்த நாட்டுக்கு எப்பொழுதும் நாம் விசுவாசமாக நாம் வாழ வேண்டும் இந்த நாட்டினுடைய காற்றை நாம் சுவாசிக்கின்றோம் தண்ணீரை குடிக்கின்றோம் அதே போன்றோ இந்த நாட்டினுடைய சாப்பாட்டை நாம் சாப்பிடுகின்றோம் ஒரு தாயினுடைய குழந்தைகள் போன்று இந்த நாட்டிலே நாம் வாழ வேண்டியவர் ஒற்றுமையாக பாசத்துடன் நல்ல நான் நாம் ஒவ்வொருத்தரும் இந்த நாட்டிலே நாம் வாழ வேண்டும் அன்புக்குரியவர்கள் அந்த அடிப்படையிலே எங்களுக்கு தொடரக்கூடிய நாட்களிலே ஒலமாக்கல் ஜமஐ மூலமாக அதேபோன்று மசிதனுடைய நிர்வாகங்கள் மூலமாக எங்களுக்கு தரப்படக்கூடிய வழிகாட்டலுடைய அடிப்படையிலே நாம் இந்த நாட்களை முன்னோக்க வேண்டும் அந்த முறையிலே நாம் நடந்து கொள்வது அது எமக்கு இந்த காலகட்டத்திலே நாம் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே மிகவும் சால பொருத்தமானதாக இருக்கும் எனவே நாம் இந்த மண்ணிலே பிறந்திருக்கக்கூடியவர்கள் இந்த மண்ணை இந்த நாட்டை நாம் நேசிக்க வேண்டும் இந்த நாட்டுக்கு நாம் விருந்தினர்கள் அல்ல இந்த நாட்டினுடைய பிரஜைகள் இந்த நாட்டினுடைய மெம்பர்களாக நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம் அதே போன்று ஒரு இந்த நாட்டிலே வாழக்கூடிய முஸ்லீம் சமூகமாக இருக்கக்கூடிய நாம் இந்த நாட்டினுடைய இரண்டாம் தரப்பினர்கள் அப்படிப்பட்ட அந்த சிந்தனையும் இல்லை இந்த நாட்டிலே பெரும்பான்மை என்ன உரிமைகள் இருக்கின்றன அதே போன்று அதை தொடர்ந்து வர அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன உரிமைகள் இருக்கின்றதோ இதே இந்த நாட்டிலே சிறுபான்மையாக இருக்கக்கூடிய எங்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் அல்லாஹ் சுபஹானு அந்த உரிமையை ரைக்கின்றார் இந்த நாட்டிலே இருக்கின்றது நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் மறக்கக்கூடாது அன்புக்குரியவர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு வெள்ளையர்கள் அதாவது பிரிட்டிஷியர்கள் இந்த நாட்டிலிருந்து வெளியாகி கொண்டு போகக்கூடிய அந்த நேரத்திலே இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்கக்கூடிய அந்த நேரத்திலே சந்தர்ப்பத்திலே இந்த நாட்டினுடைய சுதந்திரத்தை எடுத்து கொடுப்பதற்காக வேண்டி பாடுபட்டவர்கள் பங்கு பற்றியவர்கள் எல்லா இனத்தை சேர்ந்தவர்களும் எல்லா மதத்தை சேர்ந்தவர்களும் இருக்கின்றார்கள் அது அன்புக்குரியவர்களே அது எஃப் ஆர் சேனாவாக இருக்கலாம் டி எஸ் சேனாவாக இருக்கலாம் டி வி ஜாதாவாக இருக்கலாம் சேர் பொன்னம்பளமாக இருக்கலாம் ராமநாதனாக இருக்கலாம் அன்புக்குரியவர்களே இந்த நாட்டிலே சுதந்திரத்தை எடுப்பதற்கு அனைத்து இரத்தை சேர்ந்தவர்களும் படுபட்டிருக்கிறார்கள் இதை நாம் அறிய வேண்டும் அதை போன்ற அன்புக்குரியவர்களே இந்த தேசிய கொடியை நாங்கள் பறக்க விடுகின்றோம் இந்த கொடியினுடைய யதார்த்தம் என்ன அனைத்து மதத்தவர்களும் இதனை புரிய வேண்டும் அனைத்து சமூகத்தினர்களும் புரிய வேண்டும் ஏன் நாங்கள் இதனை செய்கின்றோம் வீடுகளிலே அதை போன்ற எங்களுடைய கடைகளிலே எங்களுடைய வாகனங்களிலே இதனை நாம் பறக்க விடுகின்றோம் சென்ற வருடங்கள் நாம் செய்தோம் இந்த வருடமும் நாம் செய்வதற்காக வேண்டித்தான் இருக்கின்றோம் அன்புக்குரியவர்களே இதனுடைய இதனுடைய யதார்த்தம் என்ன இதனை அனைத்து சமூகத்தினர்களும் புரிய வேண்டும் அனைவர்களும் ஒரு தாயின் குழந்தைகள் என்று செல்லக்கூடிய அந்த அறுத்தம் அதிலே இருக்கின்றது இந்த தேசிய கொடி அதாவது தேசிய கீதம் இருக்கின்றதே அந்த தேசிய கொடியை நாம் ஏற்றுகின்றோம் அதே போன்று தேசிய கீதத்தை பாடுகின்றோம் அனைவர்களும் ஒற்றுமையாக நாம் இருக்க வேண்டும் என்பதை எடுத்துக்காட்டக்கூடியதாக இருந்து கொண்டு இருக்கின்றது அன்புக்குரியவர்களே இன்று எமது நிலைமை எப்படி இருந்து கொண்டிருக்கின்றது இந்த நாட்டிலே அதாவது இரண்டு கோடி மக்கள் இந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அதற்கும் அதிகமான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த சந்தர்ப்பங்களிலே நாம் ஒரு மாற்று மதத்தவர்களை பார்க்கக்கூடிய நேரத்திலே என்ன கண்ணோட்டத்துடன் நாம் பார்க்கின்றோம் அவர்கள் எங்களை பார்க்கக்கூடிய அந்த நேரத்திலே அவர்களுக்கு என்ன உணர்வு வருகின்றது எங்களுக்கு என்ன உணர்வு வருகின்றது அவர்களுக்கு என்ன உணர்வு வருகின்றது இந்த சிந்தனைகளை நாம் சிந்தித்து அன்புக்குரியவர்களே நாம் இந்த சுதந்திர தினம் இருக்கின்றது அந்த நாள் இருக்கின்றது அந்த நாளை கொண்டாட வேண்டும் என்று சொல்ல வரவில்லை அந்த நாளிலே நாம் என்ன எம்முடைய வாழ்க்கையை நாம் என்ன திருப்பு முனையை கொண்டு வர வேண்டும் இது அனைத்து சமூகத்தினர்களுக்கும் தேவையான அனைத்து மதத்தினர்களுக்கும் தேவையான முக்கியமான விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது அந்த விடயத்தை தான் நான் ஞாபகத்தில் சொல்ல வருகின்றேன் அதிலே முக்கியமான நாலு விடயங்கள் இருக்கின்றன அதிலே முக்கியமாக இருக்கக்கூடிய அந்த நான்கு விடயங்களே முதலாவது விடயம் அன்புக்குரியவர்களே ஆன்மீகம் ஸ்பிரிச்சுவல் குறிப்பாக முஸ்லீம்கள் எங்களுக்கு எங்களுடைய ஆன்மீகம் இருக்கின்றன அந்த ஆன்மீகத்தை நாம் சீராக்க வேண்டும் அதை பக்குவப்படுத்த வேண்டும் அதில இருக்கக்கூடிய குறைபாடுகளை நாம் சீர் செய்ய வேண்டும் இபாதத் தகுவா பேணிதல் ஈவான் அவ்வாஹோடு இருக்கக்கூடிய தொடர்பு இதெல்லாம் ஆன்மீகத்தில் சேரும் அதே இரண்டாவது விஷயம் அன்புக்குரியவர்களே நல்ல பண்பாடுகள் நல்ல கேரக்டர் எங்கள்கிட்ட வர வேண்டும் மூணாவது திறமையாளிகளாக நாங்கள் மாற்றிக்கொடு எங்கள் மூலமாக அடுத்த மக்களை வழ வழ வழக்காக வேண்டி அவர்களுக்கு நல்ல வழ வழ கொண்டுறதுக்காக வேண்டி அன்புக்குரியவர்கள எங்கள நல்ல திறமசாலிகளாக எங்களை ஆக்குறது எங்களை சமூகத்தில் இருக்கக்கூடியவர்களை நாங்க தட்டிக் கொடுக்குறோம் அடுத்தது அன்பான சகோதரர்களே நாலாவது விஷயம் நல்ல அடக்கத்தோட கட்டுப்பாட்டோட நிதானத்தன்மையோட சேவ மனப்பான்மையோட சோசியல் சேவிதர்களாக எப்பாடு இருக்குதுன்னு பார்த்து இந்த விடயங்கள்ல அன்புக்குரியவர்களே இந்த நாளில் இருந்து எங்களேற்றத்தை கொண்டு வருவதற்காக நாங்க முயற்சி எடுக்கிறோம் அதுல கொஞ்சம் விரிவாக நாங்க பாப்போம் என்று சொன்ன அன்பான சோர்கள் இந்த குறுகிய நேரத்துல எங்கட ஆன்மீகம் ஆன்மீகத்துல அனைத்து விஷயங்கள் வரும் தக்குவா ஈமான் இபாதத் சாலிஹான அமல்கள் எல்லாம் வரும் அதுல உதாரணத்துக்கு நாங்க ஈமான் எடுத்துக் கொள்வோம் அன்புக்குரியவர்களே இந்த ஈமான் இருக்கிறேன் முதலாவது களிமா சொல்லி களிமாவை சொல்லியிருக்கிறோம் அந்தஸ்து ஹதீஸ்ல சலவ்வாஹ விலகப்படுத்தினாங்க அதே போன்று இதுல அதுனா ஆக அடிக்கட்டம் இருக்குறேன் ஈமான்டைய ஆக அடித்தளம் இருக்குறேன் அது என்ன என்று சொன்ன அன்புக்குரியவர்களே அது இந்த நாட்டோடு இருக்கக்கூடிய நேசம் அதுலிருந்து வெளியா இமாசத்துமாசூல் அத அணித்தரீர் பாதையில் இருக்கக்கூடிய கல்லு முள்ளு இவைகளை போன்ற அதாவது மனிதர்களுக்கு வாகனங்களுக்கு அதாவது தொந்தரவு தரக்கூடிய விடயங்களை அகற்றது சுத்தமாக்கிறது இது இமானுடைய கிளைகள் உண்டு எப்படி கலிமா கிளை உண்டோ அதே போல அன்பான சகோதரர்களே இந்த அதாவது சுத்தமாக வைக்கிறது இருக்கிறேன் இதுவும் இது கிளைகளில் உண்டாக இருந்தது எனவே அன்பான சகோதரர்களே நாட்டை நாம் நேசிக்க வேண்டும் நாட்டை நாம் நேசிக்க நேசிக்கிறோம் என்று சொன்னால் நாட்டு சூழலை நாம் நேசிக்க வேண்டும் நாட்டுச் சூழலை நாம் நேசிப்பதாக இருந்தால் அதனை நாம் சுத்தமாக வைக்க வேண்டும் இன்று அன்புக்குரியவர்களே நேஷன் பில்டிங் அதே போன்ற என்வாயன்மெண்ட் என்றெல்லாம் சொல்லுகின்றோம் ஆனால் உலகத்திலே மிக மோசமான இருக்கக்கூடிய நாடுகளுடைய பட்டியலிலே இந்த நாடு சேருகின்றன நாம் இருக்கக்கூடிய இந்த இலங்கை இருக்கின்றதே மோசமான சூழலுடைய பட்டியல் உலக நாடுகள் இந்த நாடும் சேரு ஏனென்று சொன்ன அந்த அளவுக்கு அன்பான சகோதரர்களே நாட்டிலே இருக்கக்கூடியவர்களுடைய அந்த நாட்டோடு இருக்கக்கூடிய மஹபத் தான் அது இந்த நாட்டோடு எங்களுக்கு இறக்கம் இருக்குது சொன்னா நாங்க அன்புக்குரியவர்களே அதுக்கு காரணம் என்ன என்று உண்மையான இரக்கம் இருக்குதுடா அதை சுத்தமாக வைக்கணும் காற்றை பாதுகாக்கணும் அதனுடைய காடுகளை பாதுகாக்கணும் அதனுடைய நீரை பாதுகாக்கணும் எல்லா விடயங்களும் எங்கள வீட்டை நாங்கள் பாதுகாக்கிறோம் வாகனத்தை பாதுகாக்கிறோம் எங்களை பாதுகாக்கிறோம் இதே போல எங்களை பாதைய பாதுகாக்கணும் பொது இடங்களை பாதுகாக்கணும் சுத்தமாக வைக்கணும் இப்படி அந்த ஏனைய நாடுகள்ல சில குறிப்பிட்ட நாடுகள்ல எவ்வளவு அழகான முறையில் அந்த பாதுகாப்பை செய்கின்றார்கள் ஒவ்வொருத்தருக்கும் அந்த உணர்வு வருகின்றது இதே போன்று எங்களுக்கும் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த உணர்வு வர வேண்டும் அவர்கள் சொன்னார்கள் வந்திருக்கின்றது அத்தகுர் சத்துருள் ஈமான் இந்த ஈமான் எல்லா விடயத்துக்கும் எல்லா விடயத்துக்கும் தேவையான விஷயம் சுத்தமாக இருக்கக்கூடியவர்களை விரும்புகின்றான் எனவே இந்த சுத்தம் ஐவாதத்துக்கு அவசியம் கனெக்ஷனாக இருக்கக்கூடிய விடயம் தான் சுத்தமாக இருந்து கொண்டிருக்கின்றது எனவே அன்புக்குரியவர்களே எல்லா விடயங்களும் சுத்தமாக வைக்கிறது எல்லா இடங்களும் நம்ம சுத்தமாக வைப்பது நம்ம ஒரு வாகனத்திலே சென்று கொண்டிருக்கின்றோம் அங்கே தடையாக பாதையிலே ஒரு கல் இருக்கின்றது அல்லது முள் இருக்கின்றது அல்லது ஏதோ ஒரு வாகனத்தினுடைய பார்ட்ஸ் கலந்து விழுந்து இருக்கின்றது இந்த நேரத்திலே நாம் பார்த்துக்கொண்டு செல்லுகின்றோம் என்று சொன்னால் அந்த வாகனத்தை சைட் பண்ணி நிப்பாட்டி அந்த அந்த ஊற்றை அகற்றாம நாங்க போறோம் என்று சொன்னால் அதுக்கு நேரம் இல்ல அல்லதான் விளக்கம் என்ன சொல்லுவது ஆக அடித்தரத்தில் இருக்கக்கூடிய அந்த சுத்தம் செய்தது இருக்கிறேன் அந்த பாதையினுடைய மனிதர்களுக்கு நோவினை தரக்கூடிய அந்த வஸ்துக்களை அகற்ற அந்த ஈமான் கூட இல்ல நாங்கள் நினைக்கணும் அன்புக்குரியவர்களே எனத்தலம் இல்லுடைய பத்தி நாங்க பேசுறோம் அதே போன்ற அன்பான சகோதரிகளே ஹதீசில வந்திருக்கின்றது இடங்களை நீங்க பயந்து கொங்க என்பதாக ஹதீஸ்ல வந்திருக்கிறது அதே போன்று கூட்டுக்கண்கள் இருக்கின்றது தேங்கி இருக்கக்கூடிய இடங்கள் தண்ணீர் அந்த இடத்திலே நஜீஸ் பண்றது சிறுநீர மலத்தை கழிக்கிறது ஊற்றியை கொண்டு போய் போடுறது குப்பையை கொண்டு போய் போடுறது அன்புக்குரியவர்களே மக்கள் போகக்கூடிய பாதைகள் இருந்தாலும் சரி ஹைவேயாக இருந்தாலும் சரி அது ஒரு மனிதர் நடந்து போகக்கூடிய ஒரு பாதையாக இருந்தாலும் சரி மக்கள் நிழல் பெறக்கூடிய இடங்கள் அம்பலங்கள் என்று சொல்லுவோம் மர மர நிழல்கள் என்று சொல்லுவோம் அந்த இடங்களில் ஊத்தியை போடுவது நஜீசை போடுவது காரை துப்பி விட்டு செல்வது பாதையோரங்களில் காலை விட்டு செல்வது சிறுநீரை கழித்து கழித்து விட்டு செல்வது பாதையோரங்களே மக்கள் பார்த்து அருவறுப்பால் உள்ளத்தால் அதனை அவர்கள் வெறுத்தார்கள் என்று சொன்னால் இங்க இந்த ஹரிசுக்குழுக்கு வந்துடுவார் எங்களுக்கு தெரியாமல் நாங்கள் எத்தனையோ விடயங்கள்ல நாங்க இப்படியான விடயங்கள் ஈடுபட்டு இருப்போம் எனவே அன்பான சகோதரர்கள் அங்கே லாலச் செய்யப்படக்கூடிய இடங்கள் அது அப்ப அந்த இடத்துல நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேணும் என்று சொல்லக்கூடிய அந்த முறைகளை நாங்கள் விளங்குறது ஆக பிரதானம் ஆக முக்கியமாக அதே போல அன்புக்குரியவர்களே நபி அலை அவர்களிடத்தில் அன்புக்குரியவர்களே சுத்தம் செய்யறது நாட்டோடு இருக்கக்கூடிய அந்த மஹபத் நாட்டோடு இருக்கக்கூடிய பற்றுல ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கு அதே மாதிரி இரண்டாவது விடயத்தை நாங்கள் பார்ப்போம் சொன்னா எங்கள்கிட்ட நல்ல பண்பாடுகள் இருக்கணும் பண்பாடுகளை நான் கொண்டு வர முயற்சி நல்ல கேரக்டர்ஸுகள் அது ஒரு ஓலவரி செய்யக்கூடிய ஒரு மாணவனாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு பெரிய ஒரு வாலிபராக இருக்கிறார் அல்லது அன்புக்குரியவர்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்லை இந்த நான்கு விடயங்களையும் நாம் கொண்டு வர வேண்டும் மிக முக்கியமாக அல்லா சுபஹானு சொல்றான் இந் அவ்வாறு நேர்மையாக நீதமாக நடக்கணும் என்று அல்லாஹ் சொன்ன அவ்வா கொஞ்சமாக யாகப்படுத்தோம் என்ற வார்த்தையை பாவன் நாங்க அடுத்தவர்களை கொல்ல சொல்லி சொல்ற மார்க்கம் அடுத்தவர்களை அழிக்க சொல்ற மார்க்கம் அல்ல அழகாகவும் நடக்க வேண்டும் எஹுக்கு அழகு உபகாரம் பல அருத்தம் இருக்குது அன்புக்குரியவர்களே ஆனால் அவ்வா இந்த அதிர்வுக்கு பின்னால வரக்கூடிய அந்த எஹ்கு அவ்வா நாங்க நேர்மையாக நடக்கிறோம் நேர்மையாக நடக்கிறோம் நீதமாக நடக்கிறோம் என்று சொல்லி அடுத்தவர்கள கூடாது அழகாக நடக்கணும் அழகாக நடக்கணும் அடுத்தவர்களுக்கு என்ன செய்யக்கூடாது தொந்தரவு கொடுக்க கூடாது நல்ல பண்பாடுகள் நல்ல கேரக்டர் எங்கள்கிட்ட உருவாகணும் எப்படி எங்க சமூகத்தோட நாங்கள் நல்லாக இருக்கணுமோ அதே ஏனைய சமூகத்தினர்களோடையும் நாங்க நல்ல முறையில நடந்து கொள்ளியுள்ளாஹி சல்வாஹு அவர்களுடைய மூஞ்சியில இந்த சிரிப்பை அழகிவசனம் அவருடைய சிரிப்பு முழு உலகமுமே பிரகாசமாகும் அப்படி அந்த தபஸ்வம் என்று சொல்லக்கூடிய சிறுப்பு சல்வாஹுக்கு நல்ல ஒரு பண்பு அத்தபாஹும் பணிமுடைய உச்சகட்டம் எந்த அளவுக்கு என்று சொன்ன அன்பாளர் சுவர்களை சிறு ஞாபகப்படுத்தும் அவர்களிடத்துல அதெல்லாம் சொல்ல முடியாது ஒரு பன்னிரண்டு உணவாக்கள் கோரிக்கின்றார்கள் அதிலே ஓரிரு பண்பாடுகளை நாம் எடுத்துக்கொண்டால் நபிஹி சொல்லவாஹுலம் அவர்களுடைய புன்முறுவல் அவர்களுடைய பணிவு எந்த அளவுக்கு அவர்களுடைய வாழ்நாளிலே நபி சல்லா அலிம் அவர்களை முன்பு யாரும் சலாம் சொல்லாம் சொல்ற விஷயத்தில நபில்லா சலஹம் அவர்களுடைய முன்மாதிரி பாரு அடுத்தவர் அவர் வயதுல மூத்தவர் இவர் வயதுல குறைஞ்சவர் அவர் என்ன படித்தவர் இல்ல அவருக்கு நான் படிச்சு கொடுத்தவரு அவருக்கு நான் எனக்கு அவர் வேலைக்காரன் அவர்தான் எனக்கு சலாம் சொல்லணும் நான் தான் வாப்பா இப்படி ஒன்றுமே இல்லை சலாத்துடைய ஒழுக்கங்கள் இருக்கிறது அன்புரியே அவர்களுடைய எழுதப்பட்டிருக்கிறது எந்த அளவுக்குண்டா அவங்களுக்கு முந்தி யாரும் சலாம் சொல்ற முந்தி சலாம் சொல்றேன் என்ன அழுத்தம் அன்புக்குரியவர்களே அஸ்லாம் வலைக்கும் வரமத்து சொல்றேன் வலைக்கும் அஸ்லாம் அல்ல அது ரெண்டாவது முந்தி சலாத்திரி கிரு அழகான சந்தம் சொல்லட்டுமே சலாம் அவருக்கு தேவண்ட அவரு வரட்டுமே அவர் சொல்லட்டுமே இதெல்லாம் எந்த அளவுக்குண்டா யாருக்கும் சலாத்தில முந்தவிட மாட்டா இந்த சிபத்துகள் எங்கள்ட்ட வரணும் அன்புக்குரியவர்களே இந்த சிபத்துகள் எங்கள்கிட்ட வரோனும் முன்னேறி போக கூடியவங்க யாருமே மத்த சகாபாக்களை முந்தி போகல போட்டி போடுறாங்க அபுபக்கர் சித்தி ரவியோ உலாத்தலான் எப்படியாவது மறைஞ்சி மறைஞ்சி பேத்து முன் அவங்களுக்கு தெரியாம பின்னால பேரி நான் முதல்ல சொல்லணும் நான் முன்னால சலாம் சொல்லணும் இது ஒரு கட்டம் நடக்குது எனவே அன்பு கூறியவர்களே ஒரு சந்தர்ப்பத்துல பின்னால மறைஞ்சி மறைஞ்சி போறாங்க திரும்பி அசலாம் சித்திக்கிறது அவங்களுக்கு அப்செட் ஆகிடுச்சு மறைஞ்சாலும் தவறு செய்வாங்களோ அது அவ்வாறு நம்பிக்கை மட்டும் கொடுத்தல் அன்புக்குரியவர்களே இன்னி அரா மாதா தரவு அத்திஷமா பூமிக்கு கீழால் உள்ளது மண்ணுக்கு கீழால் உள்ளது விண்ணுக்கு மேலால் உள்ளது அன்புக்குரியவர்களே கண்ணுக்கு பின்னால் உள்ளது எல்லாம் போறாங்க ஒட்டகத்துல போறாங்க அந்த ஒட்டகம் மிரளுது அந்த நேரத்துல ரெண்டு ஜனாஜாக்கள் உள்ளுக்கு இருக்குது இவங்க எதுக்கா இவங்க ஏன் வேதனை செய்யப்படுறாங்க சன் அவ்வா வலைசலா மண்ணுக்கு மேலாண் என்று சொன்னார் நபி அவர்களுடைய பேச்சுக்கு எங்களுக்கு இவங்க வேதனை செய்யப்பட்ட காரணங்களை சொன்ன கோல் சொல்லி திரியதுனால சிறுநீர் கழிச்சிட்டு சுத்தம் செய்யாதனால கபூருக்குள்ளால அவங்க அதாவது சின்ன விஷயம் பெரிய விஷயம் இல்ல சின்ன விஷயம் ஆனா கபூர்ல வேதனை செய்யப்படுது வருது இப்ப இந்த நேரத்தில் அபுபக்கர் அவனத்துல சல் அண்ணாங்க நான் உங்களுக்கு சந்தர்ப்பத்தை தந்திப்பேன் அபுபக்கர் ரவி அவ்வாஹுத்தலான் ஆனா நன்மை உடைய விஷயத்துல உங்களை விட நான் தேவை உடையவனாக இருக்கிறேன் எங்களுக்கு இன்றைக்கு நன்மை தேவை இல்லை ஜும்மாக்கு ஐம்பது பேர் இருபத்தஞ்சு போட்டில நீங்க போகட்டும் போறவங்க முன்னு போகட்டும் நாங்க வீட்டுல இருப்போம் அவங்க தொழிற்சாத்துக்கா இருபத்தி அஞ்சு பேர் சொன்னா அன்புக்குரியவர்களே அவங்க போகட்டும் இன்றைக்கு எத்தனை பேர் அப்படி ஜும்மா இருக்கிறாங்க பழகி போய்த்திருச்சு அன்புக்குரியவர்களே ஜும்மா உடைய நிலம் எப்படி ஆகிடுச்சு எத்தனையோ ஏரியாக்கள் சொருக்கத்துக்கு போற நேரத்தில் எப்படியாவது அல்லது தொழுது அல்லாடத்துல சந்தர்ப்பத்தை கேட்டு பள்ளியை நோக்கி வாரத்தில் வெற்றி இருக்குது இது கேக்கிற சமூகம் மறந்துட்டு எனவே அன்பான சுவர்களை சொல்ல சொன்னாங்க நன்மையை உட்டு தரையலாது நன்மை கூடுதலா நான் செய்ய வேண்டிய தேவை இல்லாட்டி நான் உங்களுக்கு சந்தர்ப்பத்தை தருவேன் உங்களுக்கு சலாத்துல முந்தினத்துக்கு சந்தர்ப்பத்தை தருவேன் சலாத்துக்கு அவ்வளவு பெரிய கூலி அல்ல சுபாங்க நிறைய பண்பாடுகள் இருக்கு நல்ல நல்ல பண்பாடுகள் குறுகிய நேர மண்பாடு சுவர்களே அதனால அடுத்த முக்கியமான விஷயங்களுக்கு போறேன் அதே போல மூணாவது ஒரு விஷயம் தான் நல்ல நல்ல அதாவது நல்ல ஸ்கில்லை தவறும் எங்களைய எங்கள்ட்ட ஒரு டேலண்ட் ஒரு ஓலவள் செய்யக்கூடிய ஒரு மாணவனாக ஒரு கடையில பேசையில போறதா அன்புக்குரியவர்கள் இன்னைக்கு நாட்டுல வளமாக்கல் மூலமாக தான் இன்னைக்கு எல்லா அமைப்புலையும் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா செயல் ஆயினவங்களுக்கும் இன்னைக்கு நல்ல முறையில போய் அன்புக்குரியவர்களை நல்ல படிப்புல போறதுக்குரிய சந்தர்ப்பங்கள் எங்களைய நல்லா திறமையா திறமையாக்கும் எங்களை நல்லா தீட்டிக்கொள்றதுக்கு எத்தனை சந்தர்ப்பங்கள் இருக்குது அப்படி தீட்டக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக நாங்கள் மாறும் இது பொதுவாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு விடயம் இது எங்களை நாங்கள் தீட்டிக்கொள்ளும் அதே போன்ற அன்புக்குரியவர்களே நாலாவது விஷயம் நல்ல அடக்கத்தோட அதே போல நல்ல கட்டுப்பாடோ கட்டுப்பாடோட அதாவது நல்ல நல்ல நிதான தன்மையோட சேவை செய்யும் அடுத்தவன் சேவை செய்யறது அன்புக்குரியவர்களே சேவை செய்யக்கூடிய அந்த மனப்பா மனப்பாங்கு வரும் சமூகத்துக்காக வேண்டி சமூகத்தின் அளவுக்காக வேண்டி நாட்டினுடைய சமூகத்துடைய ரைட்ஸுக்காக வேண்டி சமூகத்தில் இன்றைக்கு ஒரு கூட்டம் பாடுபட்டு கொண்டிருக்கிறார் குறை சொல்றதுக்கு ஒரு கூட்டம் சும்மா குறை சொல்றது மீடியால என்ன சொல்றாங்கன்றே தெரியாது யாருக்கு என்ன நிர்வாகத்துக்கு குறை சொல்றது ஒலமாக்களுக்கு குறை சொல்றது என்ன நடக்க போகுது அவங்கள போயிட்டு பார்த்த அன்பான சோழர்களை எவ்வளவு இந்த இருக்கிறாங்க பாடுபட்டு இருக்கிறாங்க இந்த நாட்டினுடைய என்ன பாடுபட்டாங்க என்ன பாடுபட்டாங்க இந்த சமூகத்தில் அரசியல் அமைப்புல இருந்து பல மக்களுடைய அமைப்புல இருந்து எல்லா அமைப்புகளிலிருந்து உரிமைகளை அடிப்படை உரிமைய பாடு பாடுபட்டு பாடுபட்டு இப்படிப்பட்ட இந்த சமூக சேவைகளில் ஈடுபடக்கூடிய உற்சாகப்படுத்திக் கொடுக்க கூடியவர்களாக உற்சாகப்படுத்தக்கூடியவர்களாக நாங்க மாறுறோம் அதே போன்று எங்களை ஒவ்வொருத்தரும் ஏந்த குடும்பம் ஏந்த வேலை ஏந்த தொழிலண்டு அப்படி போகாம என்ன செய்யணும்டா நான் ஒரு சமூகத்துக்கு உதவி செய்யக்கூடிய அவசரமாக என்ன செய்யல படிக்கக்கூடிய ஒரு வாலிபர் அவர் அவருடைய இருபத்தி மூணாவது வயது மாத்தரையில மாத்தரையை இவர் என்ன செய்யறாருந்தா சமூகத்துல அவர் படிக்கக்கூடிய ஏரியாக்கள்ல கூட நிறைய பேர் மார்க்கம் இல்லாம தவறான வழிகள பெறார் இப்ப இந்த வாலிபருக்கு கவலை என்ன கவலை சொன்னா இவங்க எல்லாத்தையும் மேற்பலிப்படுத்தணும் இதுக்கு ஒரு சமூகத்தை ஒன்று சேர்த்து இவர்களுக்கு நல்ல ஸ்கில்ல கொடுக்கணும் என்பதற்காக வேண்டி இவர் என்ன செய்யறாரு அயராத முயற்சி செய்ய திடீரென்று மேரணியுடைய தினத்துல அன்புக்குரியவர்களே இவரோட ஆக்சிடென்ட்ல வப்பாக்கா இந்த சேவை முயற்சி இருக்கிற எங்கட மக்களையும் தாண்டி அந்நிய மக்களுக்கும் அவர் சேவை செய்யறாரு அவருடைய இருபத்தி மூணு இப்ப வபாத்தாக அன்பான சகோதரர்களே இப்பொழுதும் ஒவ்வொரு வருஷமும் அவருக்காக வேண்டி நினைவு அத நினைவு கூறி மரம் நாட்டுறது அதே போல நிகழ்வுகளை நடக்கிறது எல்லா மக்களும் ஒன்று செய்யலாம் இப்படி ஒரு செயல வந்து செய்யறதாக இருந்தா அவர் சும்மா வீட்டில இருந்து இருந்தா செய்வாங்களா அதனால சும்மா யூனிவர்சிட்டியில படிச்சிட்டு இருந்தாரு அப்படின்னா செய்வாங்களா சமூகத்துக்காக பாடுபட்டாங்க சமூகம் மறக்காது அதுக்காக வேண்டிய அல்ல சமூகத்துல பேரெடுக்கும் அல்ல அம்மாவுக்காக வேண்டி நான் நன்மையை சம்பாதிக்கும் என்ற நோக்கத்தில் எனவே இந்த நாலு விடயங்களையும் நான் இந்த நான் இந்த சுதந்திர தினத்தை முன்னோக்கி அன்பான சுவர்களை ஆன்மீகத்தை சீராக்கிறது வளர்ச்சு கொள் நல்ல பண்பாடுகளை எங்கள்ட்ட கொண்டு கேரக்டர்களை கொண்டு வாரு நல்ல சமூகத்துக்கு நாங்கள் எங்க மார்க்கத்தையும் எங்க சமூகத்தையும் எங்க சமூகத்தை நேராள வழியில் கொண்டு போவதற்காக வேண்டி நாங்கள் எங்களால் ஏழுமான எல்லா முயற்சிகளையும் நாங்கள் செய்யறது எனவே வல்லா எங்கள நிறைமைகள் அனைத்தையும் கஷ்டம்